சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதிஹேதவே தாபத்ரயவிநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமஹஸ் ஸ்ரீதர சுவாமிகள் இந்த ஏகாதச அத்தியாயத்துக்கு முன்னுரையாக சில ஸ்லோகங்கள் எழுதியிருக்கிறது நாம் படிச்சோம் மனசு சுத்தமாக இருக்கிறவனுக்கு அதாவது கிருஷ்ணனும் பலராமனும் பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் அப்படின்னு அறிந்தவர்களுக்கு ஆர் அத்தியாயங்களை உள்ளடக்கிய விஷயங்களையும் கிருஷ்ணனால ஆத்ம தத்துவம் உபதேசம் பண்ணப்பட்டதை வச்சோவ சமவேதார்த்தம் தாத்தை தது உபமன்மஹே என்ன புத்தான் சமுத்திஷ தத்துவ கிராம உதாகிருதா அப்படிங்கிற வரைக்கும் அந்த ஸ்லோகங்களை படிக்கிறபோது தெரிஞ்சுக்கலாம் அது அதில் விஷயபோகங்கள்லாம் கூடினத்தினால அதெல்லாம் மறைஞ்சிருந்து தான் ஒரு காலத்தில் இதெல்லாம் இருந்தது ஆனால் ஜனங்களுக்கு விஷயபோகத்தில் ஈடுபாடு அதிகமானதுனால மறைஞ்சிருந்தது இப்போது நாரதருடைய வாயால் முதல்ல அஞ்சு அத்தியாயங்கள் உபதேசிக்கப்படுகிறது நாரத முகேன பிரதமம் பஞ்சாத்தியாய நிரூபியத்தைங்கிறார் முதல் அத்தியாயத்தில் வைராக்கியத்தை உண்டு பண்ணுறதுக்காக எதுக்குலத்துக்கு பிரம்மசாபத்தை ஒரு காரணமாக கொண்டு அது எவ்வளவுதான் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அந்த விஷய சுகமும் அனித்யம் அப்படின்னு காட்டுறத சொல்லப்பட்டிருக்கு அதாவது அஞ்சு அத்தியாயத்தில் முதல் அத்தியாயத்தில் விஷய சுகத்தினுடைய அனித்தியத்தன்மையே உபதேசம் பண்ணியிருக்கார் பிறகு நாலு அத்தியாயங்களில் நிமி மகாராஜாவுக்கும் ஜாயந்தயருக்கும் சம்பாதம் நடக்கிறது அது நன்றாக சொல்லியிருக்கிறது அதில் பரம தத்துவங்கள்லாம் நன்றாக நிரூபிக்கப்பட்டிருக்கு பிறகு ஆறாவது அத்தியாயத்தில் பகவானுக்கும் உத்தவருக்கும் சம்பாதம் ஆரம்பிக்கிறது அதுக்கு பிறகு இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் வரைக்கும் உத்தவர்கிட்ட பகவான் தத்துவங்களையெல்லாம் உபதேசம் பண்ணுற பகுதி தான் ஆக ஆறாவது அத்தியாயத்தில் இருந்து இருபத்தி மூணாவது அத்தியாயம் வரைக்கும் இருக்கிற பகுதிக்குத்தான் உத்தவ கீதான்னு சொல்லி கொண்டிருக்கோம் ஆ முதல் அத்தியாயம் ஒரு வைராக்கியத்துக்காக உபதேசிக்கப்பெற்ற அதுக்கு பிறகு நாலு அத்தியாயங்கள் நிமி ஜாயந்தேய சம்பாதம் அதுக்கு பேர் ஜாயந்தேய கீதான்னு கூட பேர் அப்புறம் இருபத்தி மூணாவது வரைக்கும் ஆக பதினேழு அத்தியாயங்கள் உத்தக கீதையாக அஞ்சுருக்கு அதுக்கு பிறகு ரெண்டு அத்தியாயங்களில் இந்த உலக்க விளையாட்டு முப்பதாவது அத்தியா கிரீடா முப்பத்தி ஓரு அத்தியாயங்களால் இந்த ஏகாதச்கந்தமானது பிரவர்த்திக்கிறது என்று சொல்லுகிறார் தத்தோத்வாபியாம் மௌசலக் கிரீடா இத்தியம் ஏகத்ரிஷதாத்யாயை ஏகாதச்கந்த பிரவருத்தி அதுக்கப்புறமும் சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறார் ஆ மொத்தம் முப்பத்தி ஓரு அத்தியாயங்கள் இருக்குது இந்த முப்பத்தி ஓரு அத்தியாயங்களில் பதினேழு அத்தியாயம் உத்தவகீதை முதல் அத்தியாயம் வைராக்கியத்தை உற் உற்பத்தி பண்ணுறதுக்காக எது குலத்தினுடைய உபதேசங்கள் அப்புறம் விஷய சுகத்தோட அனித்தியம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஜாயந்தய கீதா நாலு அத்தியாயம் அப்புறம் பதினேழு அத்தியாயம் இப்படி போகிறது கடைசி வரைக்கும் இப்படி முப்பத்தி ஒரு அத்தியாயங்கள் இருக்குது சொல்லி அதை நான் முடிஞ்ச வரைக்கும் வியாக்கியானம் பண்ணுறேன் அப்படிங்கிறார் தசத்தை யதாமதி வியாக்கியானம் ஆரம்பியத்தே இதுதான் ஸ்ரீதர சுவாமிகளுடைய இன்ட்ரடக்ஷன் தொடர்ந்து நாம் அடுத்த வகுப்பில் இதை பற்றி தொடர்ந்து நாம் படிக்கலாம் சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதிகேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமஹ எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அறிவோம் தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்